வணக்கம் ஒருமுத்து என்று கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் உடம்பும் உயிரும் சேரும்போது உருவாகும் உள்ளம்தான் இரண்டையும் ஆட்டிப்படைக்கிறது வாழ்வின் வெற்றி தோல்விகளை முடிவு செய்கிறது இந்த உள்ளம் எங்கிருக்கிறது என்று கேட்டால் விடை சொல்ல முடியாது ஆனால் அதுதான் வாழ்க்கையின் சூத்திரதாரி உடம்பில் மனத்தைச் செலுத்தி சதா காலமும் அதிலேயே மூழ்கி விடுகிறவர்கள் உயர்வு தாழ்வு விருப்பு வெறுப்பு இவையெல்லாம் உலகத்தில் தோன்றுவதற்கு காரணம் மனம்தான் மனம் என்றால் இரண்டு பேர் மனத்தையும் தான் சொல்கிறேன் எடை போடுகிறவர்கள் மனம் நெருக்கப்படுகிறவன் மனம் இரண்டும் தான் குல உயர்வு தாழ்வுகளுக்கு காரணம் மகாபாரத போர்க்களம் கர்ணனின் தேர் சக்கரம் சகதியில் சிக்கி கிடக்கிறது சக்கரத்தை எடுக்க போராடுகிறான் கர்ணன் முடியவில்லை அம்புகளால் ஆன பின்னல் மின்னல்களை ஏவிக் கொண்டே இருந்தான் அர்ஜுனன் எதுவும் கர்ணனை காயப்படுத்தவில்லை பார்த்தனுக்கு ஆச்சரியம் கர்ணனோ சிரித்தபடி சொன்ன போரை நிறுத்து அர்ஜுனா உன் அம்பு வற்றினாலும் அவன் ஆயுள் வற்றாது இப்படி சொன்ன கண்ண அடுத்த வினாடி காணவில்லை கர்ணன் முன்பாக அந்த நிற்கிறான் அவன் கர்ணன் முகத்தை உற்று நோக்கினான் கண்ணன் அதில் எவ்வளவு சிவப்பு அந்த சிவப்பு முகத்தை ரசித்தபடி அந்தன வடிவில் வந்த கண்ணன் ஆரம்பித்தான் ஐயா நீங்கள் எப்போது எது கேட்டாலும் தரும் வல்லல் என்று அறிந்துதான் போர்க்களம் என்றும் பாராது கொடை கேட்க வந்தேன் தருவீரா என்று கேட்டான் உள்ளும் புறமும் மூச்சு காற்று சடுபுடு ஆடும் இறுதி நேரத்திலும் அந்த வல்லலின் வதனம் மலர்ந்தது ஐயா இந்த பாவி அள்ளி கொடுத்த போதெல்லாம் வராது இப்போது வந்திருக்கிறீர்களே ஒரே ஒரு விண்ணப்பம் என்னிடம் இருப்பதாக கேளுங்கள் தருகிறேன் எனக்கு பொண்ணோ மணியோ வேண்டாம் நீர் பலமுறை தானம் செய்து புண்ணியம் ஈட்டியவர் அந்த புண்ணியங்களை எல்லாம் எனக்கு தந்துவிடுங்கள் சர்வசாதாரணமாக கேட்டான் கண்ணபிரான் தானம் செய்வதே புண்ணியங்களை பெற வேண்டும் என்ற ஆசையால் தான் இது என்ன அநியாயம் அதையே கொடுப்பது என்றால் பிறகு தானம் எதற்காக எதைத்தான் கேட்பது என்ற வரையறையே இல்லையா வில்லி புத்தர் ஆழ்வார் பாடலில் அந்தனரே நீர் பிரம்மாவை விட உயர்ந்தவர் என்று தொடங்குகிறான் கர்ணன் பிரம்மாவை விட பெரியவர் என்றால் திருமால் என்பது பொருள் வந்திருப்பவன் கண்ணன் என்பதை கர்ணன் உணர்ந்து கொண்டான் முக்காலத்தையும் மனத்தில் வைத்துக் கொண்டு அந்தனருக்கு புண்ணியங்களை தருவதால் வரும் எதிர்கால புண்ணியம் உட்பட எல்லாம் தந்தேன் என்று தருகிறான் தன்னை பலவீனப்படுத்த கொள்ள கண்ணன் யாசகம் கேட்கிறான் என்று வருத்தப்படவில்லை கடவுளே தன்னிடம் கையெந்துகிறார் அவருக்கு தானம் தருவது எத்தனை உயர்ந்த வைப்பு என்று மகிழ்கிறது இந்த துன்பங்களுக்கு மனம்தானே காரணம் மனம் எப்படி அர்த்தம் செய்து கொள்கிறதோ அதுதான் வாழ்க்கைக்கு அர்த்தம் புண்ணியங்களை தாரை வார்த்துக் கொடுக்க தண்ணீர் வேண்டுமே தானம் கொடுப்பதனால் மனைவி ஓர் உத்தரணியை தண்ணீர் தெளிப்பது ஒவ்வொரு மனிதனின் இடதுபாகம் மனைவிக்கு உரியது எனவே இடது பகுதியில் இதயத்தில் பதிந்திருந்த அம்பை அசைத்தான் கர்ணன் குருதி வழிந்தது ரத்தத்தை கையில் வாங்கி கண்ணபெருமான் கைகளில் தாரை வார்த்தபடி புண்ணியங்களை தானம் கொடுத்தான் கடவுள் கை தாழ்ந்தது மனிதன் கை உயர்ந்தது மனசுதான் காரணம் கொடுக்கிற எண்ணம் உயர்ந்தது வாங்குகிற எண்ணம் தாழ்ந்தது சொட்டு சொட்டாக குருதி கண்ணபெருமான் கைகளில் பட்டதும் தாமரை கண்ணன் இதழ்களைப் போலவே இதயமும் சிவந்தது கர்ணா உனக்கு வேண்டிய வரங்களை சொல் என்ன என்ன வேண்டுமோ கேள் என்றான் உற்சாகமாக வாங்க வந்தவன் கொடுப்பதாக சொல்வது விந்தை அல்லவா கொடுத்து பழகிய கர்ணன் ரத்தம் கையில் பட்டதும் வாங்க வந்தவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறந்தது வலிமையான எண்ணங்கள் எதிரே இருப்பவர்களையும் ஊடுருவோம் அவர்களையும் தூண்டும் கர்ணன் கேட்டான் இறைவா இனிமேல் பிறவி வேண்டாம் இன்னொரு பிறப்பு உண்டு என்பது விதி என்றால் அப்போதும் இல்லை என்று